ஒன்பது அவர்கள் பள்ளி வாசலில் அவர்களுடன் மக்களும் இருந்தனர் அப்போது மூன்று நபர்கள் வந்தனர் நபி செல்லம் லாகு அலிஹ செல்லம் அவர்களை நோக்கி இருவர் வந்தனர் ஒருவர் போய்விட்டார் நபி செல்லம் பாஹு அணிஹிசல்ல அவர்களிடம் அந்த இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களில் ஒருவர் சபையின் இடைவெளியைக் கண்டு கார் மற்றொருவர் அவர்களுக்கு பின்னே அமர்ந்து கொண்டார் நபிசல்லு அவர்கள் உரையை முடித்த மூன்று பேரை பற்றி உங்களுக்கு கூறட்டுமா அவர்களில் ஒருவர் அல்லாஹுவில் நெருங்கினார் அவரை அல்லாஹில் நெருங்கினார் மற்றொருவரோ வெட்கப்பட்டார் அவரிடம் அல்லாஹ் வெட்கப்பட்டுக் மற்றொருவரோ புறக்கணித்து சென்றார் அவரை அல்லாகவும் புறக்கணித்து விட்டான் கூறினார்கள் புகாரி ஆறு ஆறு முஸ்லிம் இரண்டு ஒன்று ஏழு ஆறு